வசனத்தை பார்க்கும்போது எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் புறப்பட்டது யாரை பார்க்குறதுக்கு யாரை பார்க்க புறப்படாங்க ஆ ஏசுவை பார்க்க புறப்படாங்க போய் பார்த்து பேசுனது யார்கிட்ட போய் பார்த்தது யார ஏறோட எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நாம் புறப்பட்டது எங்க போய் சேர்றது எங்கன்னு பார்க்கணும் நீ புறப்பட்டது வந்து ஒரு பெரிய நோக்கத்தோடு புறப்பட்ட கத்தர்வனையை அழைத்தது ஒரு விலையேறப்பெற்ற நோக்கத்துக்காக ஆனால் இவங்க போன இடம் வந்து கொஞ்சம் திசை திரும்பிடுச்சு அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க போன இடம் வித்தியாசமான ஒரு இடம் மாட்டுக்கோட்டிலுக்கு போகிறதுக்கு பதிலாக எளிமையை தேடி போகிறதுக்கு பதிலாக தியாக சிந்தை ஆண்டவரை தேடி போகிறதை விட்டுவிட்டு பரிசுத்தரை தேடுவதை விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி போகிறதை விட்டுவிட்டு இவங்க எல்லோரும் எங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க சாஸ்திரிகளெல்லாம் ஏரோத பார்க்க போயிட்டாங்க ஆனால் புறப்பட்ட நோக்கம் வேற அடைந்த நோக்கம் வேற பவுல் பேசும்புது ஆவியில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிய பார்க்கிறீர்களோ என்று பேசுகிறார் கலாத்தியார் முடிவு பெற போகிறீர்களோ இத்தனை புத்தியினரா எப்படிப்பட்ட கேள்வி இருக்கு பாருங்க ஆவியிலே ஆரம்பம் பண்ணிட்டு இப்ப நீ எங்க போய் நிக்கிற மாம்சத்தில் முடிய பார்க்கிற அளவுக்கு போய் நிக்கிற இவ்வளவு புத்தியினரா அப்படின்னு கொஸ்டின் பண்ற அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் நம்முடைய டார்கெட்டை விட்டுட்டு போற மாதிரி போய்கிட்டு இருக்கோன்னு பாருங்க ஒரு தீர்க்கு தரிசிதம் கத்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை சொல்லி ஒரு பலிபிடத்தண்டை போய் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு நீ திரும்பி வா ஆனா நீ போகலாம் போகிற வழியில் என்ன செய்யக்கூடாது திரும்பி வரக்கூடாது போகிற இடத்துல வரம்போதோ போகும்போதோ நீ தண்ணி குடிக்கக்கூடாது நீ சாப்பிடக்கூடாது எவன்ட்டு நீ எதுவும் சொல்ல நீ வீடு வந்துச்சேருன்னு சொன்னார் அதே மாதிரி தான் அவன் போனான் தீர்க்கு தரிசனம்னு சொன்னான் ஒரு பெரிய அற்புதங்கள்லாம் நடந்துச்சு பலிபடெல்லாம் வெட்டி திச்சிதறி பயங்கர அமர் அமர்கலமாக போச்சு திரும்பி வரும் பொழுது அவனுக்கு கன மகிமையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நான் குடிக்க மாட்டேன் அப்படி அப்படின்னு அங்கே நல்லா சொல்லிட்டு வந்துட்டான் ஆனால் வலி வழியில் வந்தபோது அவங்களுக்குள்ள இன்னொரு தீர்க்குதரிசி வந்து ஒரு கிழட்டு தீர்க்குதரிசி வந்து அவனை குழப்பி விட்டுட்டான் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் சொன்னதை மறந்து அங்கே போய் சிக்கிட்டான் கத்தர் பார்த்தாரு நான் வழியிலோஸ் பண்ணிட்டரிசி எனக்கு வேண்டாம் இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு தேவையில்லை சோத்துக்காக அழைஞ்சு இப்படி பண்ணிட்டானே வாசியங்கள் ஒன்னு ராஜாக்கள் பதிமூணு இருபத்தி அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்ப்பு ராஜாக்களை அனுப்பும் போது அனுப்புவார் நீ போதுதான் அடையாளம் பலிபடம் வெடித்து செதறும் எல்லாம் அற்புதமாக நடந்தது இப்ப திரும்பி வரும்பொழுது ராஜா சொல்றான் நான் உன்னை கனம் பண்ண போறேன் நீ என் வீட்டுக்கு வந்து இழப்பார் இழைப்பாரு உனக்கு வெகுமானம் தருவேன் என்னெல்லாம் சொல்றான் அழகா சொல்றான் இவன் சொல்றான் இல்லை இல்லை இந்த ஸ்தலத்தில் நான் என்ன செய்யறது இல்லை அப்ப புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை கத்தர் அப்படி எனக்கு சொல்லி இருக்கிறார் சொல்லிக்கிட்டே வந்தா கடைசியில் ஒருத்தன் வந்து சொன்னா கத்தர் சொன்னாரு நீ சாப்பிடணும் உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னார் உடனே உட்காந்து சாப்பிட்டான அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க கத்தோடைய வார்த்தைக்கு மாறி அவன் செயல்பட்டதுனால அங்க கடைசியில் அவனை கொண்டுட்டார் அதனால நம்ம புறப்பட்டது எங்க அதை இருக்கிறோம் இயேசுவை பார்க்க போய் பார்த்தது யார போய் பார்த்தது யார ஏரோதை இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் இருக்கிறோம் நீ ஏசுவை பார்க்கணும்னு புறப்பட்டு இப்ப கடைசியில் போய் ஏறோது போய் பார்த்துக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன மகிமை கிடைக்கும் எப்படி பிரதிபலன் கிடைக்கும் எப்படி மேன்மை கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எங்க போறோம் கவனிக்கணும் ஏரோது ஏரோதுரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் நான் இப்ப கொஞ்ச நேரம் சிந்தனைக்கிட்டேன்னு சொல்றேன் அதுக்கடுத்து நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம் ஏறாதனுடைய கேரக்டர் என்ன அவனுடைய கேரக்டர் வந்து பெருமை பலவிதமான ஏறதுகளை குறித்து பைபிளில் படிக்கிறோம் ஆட்சியில் வந்தவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஏறதுன்னு பேர் வைப்பாங்க அதில் பல ஏறதுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்போ சொல்ல பனிரெண்டு பார்க்கும் பொழுது அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து இறந்தான் மகிமை செலுத்தாத ஒரு ஆள் பெருமை அவனுக்கு தலைவரித்து ஆடிச்சு கத்தர் கடைசியாக அவனை சாப்டர் க்ளோஸ் பண்றார் நம்ம வந்து சத்தருக்கு மகிமல் செலுத்தாத அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது நம்ம டார்கெட் வந்து அவர் தாழ்மையின் சொருபியாக அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலாக இந்த பூமியில வந்தார் நம்ம அவரை தான் நோக்கி போனோம் நம்ம அவரை நோக்கமா விட்டுட்டு நம்ம பெருமையாக இந்த வருஷத்துல நம்ம எங்க போய் நின்றுட்டு இருக்கோம் இந்த வருஷம் கடைசி வந்துட்டோம் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய இலக்கு எதுல வந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருளடைந்தது துரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் கனப்படுத்தாமலும் இருந்து சிந்தையில் வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைஞ்சு போயிருச்சு நம்முடைய வாழ்க்கையில நாம் கணத்தையும் மகிமையும் கத்தருக்கு செலுத்தணும் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் உன்னைய கத்தர் மனைவி மகிமைப்படுத்துவார் ஆனா நீ எதுக்கு யாருக்கு செலுத்தணும் உங்களை வந்து ஒரு சில ஐயோ உங்களை மாதிரி அப்படி பண்ணல இப்படி பண்ணல அதை பண்ணலை இதை பண்ணலன்னு சொல்லுவாங்க நீங்க உடனே என்ன சொல்லணும் நான் தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க நான் இல்ல யாரு கிருப ஆண்டவர் உதவி செஞ்சார் அப்படின்னு நீங்க சொல்லி என்ன செய்யணும் பழகணும் டக்குன்னு கத்தருக்கு என்ன செஞ்ச மகிமையார் கொடுத்தோம் நான் அப்படி பண்ண இப்படி பண்ண நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னா நான் கட்டின மகாபாபிலம் சொன்ன உடனே யார கூட விட்டாரு தானியலின் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது அவர் உப்பரிய ஒரு வார்த்தைக்கு பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத் நீங்கிற்று மனுஷரின் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய் மாடுகளை போல் பிள்ளை மேய்வாய் இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உண்மையில் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது அப்படியே அரண்மனையில நாலு காலில கீழே இறங்கினா வழியில கிடந்த வைக்கோல் செடி எல்லாம் தீங்க ஆரம்பிச்சுட்டான் ராஜாக்கள் நின்றுட்டு இருந்தவெல்லாம் ஆடி போயிட்டான் அப்ப நம்ம என்ன செய்யணும் கனத்தையும் மகிமையும் யாருக்கு செலுத்தணும் தெவத்துக்கு செலுத்தணும் நான் கூட கணத்தையும் மகிமையும் யாருமே ஒரே இதுதான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எல்லாருக்கும் ஒரே லிஸ்ட் தான் கொண்டு என்ன செய்ய நின்றுவாரு அதனால முதலாவது நீங்க எங்க போக்கிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க போறது வந்து தாழ்மையின் சொருபியை பார்க்க மாட்டுக் கொட்டல போறதை இவன் டக்குன்னு டேரக்சனை திருப்பி எங்க கொண்டு போயிட்டான் அரண்மனையில் கொண்டு போய் பாடிட்டான் மூணு பேரும் ரொம்ப படிச்சவங்க ரொம்ப மெத்த சாஸ்திரிகள் வானசாஸ்திரிகள் ஆராய்ச்சி படிச்சு வேதத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கா எப்பிராத்தாவே நீ சிறியதல்ல எல்லாம் ரோடு வீடு எல்லாம் சொன்ன பிறகு இவன் எரிசிலியம்ல போய் அரண்மனைக்குள்ள போனான் இவனை என்ன பண்றது இந்த மார்க்கத்துல வா ஏசு மகிமையில வருவாரு மனவாட்டி சபையை சேர்ப்பாரு ஓ சுவாபம் மாறணும் நீ கிறிஸ்துவ போல மாறினாதான் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கையை மாற்றினாதான் உனக்கு பரலோகம்னு சொல்லிட்ட பிறகு இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம பெருமை பாராட்டி நான் நீ அவன் இவன் பெரியவன் யாரு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வரக்கூடாது தாழ்த்தணும் நீங்க கூட உங்களுடைய எல்லா இடங்களையும் கொஞ்சம் உங்களை பாருங்க கத்துறவங்களை அப்படியே லிப்ட் பண்ணுவாரு தாழ்மையிலோர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் கிருவை இருக்கிறார் ஏதாவது உங்களால ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சுன்னா உடனே கணத்து மகிமையும் யாருக்கு செலுத்திடணும் தெய்வத்துக்கு செலுத்திடணும் அதனால தான் பவுல் சொல்றாரு ஒரு காலத்தில் நான் அல்ல பாவம் என்று சொன்னவர் ஒரு காலத்தில் நான் அல்ல கிருவைன்னு சொன்னார் ஆசிங்க குருந்தியில் எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அது நான் அல்ல தெய்வ கிருவையே அப்படி எனக்கு செய்தது ஒன்ருளியா இருக்கிறபையை அப்படி செய்தது குறித்து எவ்வளவு அருமையா சொல்ல நான் இல்ல ஒன்று ஏறு பெருமை இரண்டு பதினாறு அப்பொழுது ஏரோது கோபம் அடைந்துட்டோ இல்லச்சுக்கிட்டோம் அமைதியா போற ஆள் கிடையாது அவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா என்னத்தை உடைப்பான் என்னத்தை அடிப்பான் என்ன பண்ணுவான்னு தெரியாது அவ்வளவு ஆளு நமக்கு எப்படி இருக்கா மத்தி ஆதி ஆகமா நாப்பத்தி ஒன்பதுல பாருங்க கோபம் சபிக்கப்பட கடவுடையான அவர்கள் மூக்கமும் சபிக்கப்பட கடவுள் உக்கரமான கோபமும் கொடுமையான மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள் சாபத்தினுடைய ஒரு சுபாவம் சாபத்தை கொண்டு ஏறதுக்கு வந்து கோபம் வரும் திட்டமாய் விசாரித்த காலத்தின் படியே வெத்திரை மீளும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் நீ கொஞ்ச நேரம் போய் ஏறது பேசினதனுடைய விளைவு என்ன வருஷ கணக்கா பேச வேண்டாம் செல்லுல மணிக்கணக்கா பேச வேண்டாம் கொஞ்ச நேரம் பேசினா போதும் பாவம் எங்க வந்துடும் ஜெய ஜீவிய நஷ்டப்பட்டுரும் ஏறது சாஸ்திரிகளையும் எத்தனை மணி நேரம் பேசிட்டாங்க உள்ள போனாங்க கொஞ்ச நேரம் அவன் கேட்டான் என்னது எப்படின்னு எல்லாம் விசாரிச்சான் இவங்க சொன்னாங்க நாங்கள் இப்படி இத்தனை வருஷத்துக்கு முன்னால் பார்த்தோம் இப்படி தேடணும் இந்த ஆராய்ச்சி பண்ணோம் இது எனக்கு கிடச்சிது அதுலேருந்து நான் வந்தேன் இப்படி வந்தோம் இங்கே இந்த வழியாக தான் வந்துச்சு அதனால தான் நாங்கள் உள்ளே வந்தோம் எல்லாம் சொன்னாங்க சொல்லிட்டு எல்லாம் வெளியே போயாச்சு இவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் யாரை கொல பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் யாரை கொலை பண்ணதுக்கு இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளை அனைத்தையும் கொண்டுருந்தான் நீ கொஞ்ச நேரம் தவறாக பேசினால் கொஞ்ச நேரம் பத்து வருஷம் பேச வேண்டாம் எங்களுக்குள்ள ரெண்டு வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள ஏழு மாசம் பழக்கம் அதெல்லாம் வேண்டாம் அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் நீ தப்பா பேசிட்டாலே எது செத்துடும் எது செத்துரும் உனக்குள்ள இருக்கிற ஜெயஜீவி ஆண்பில் செத்துடும் உனக்குள்ள இருக்கிறதான ஜெயஜீவிய நஷ்டம் அடைஞ்சிரும் அதான் பிரச்சனை உன்னுடைய ஜெயஜீவியத்தை தான் நீ பாதுகாக்கணும் ஒரு ஜெயஜீவி அல்ல ஒரு ஆண் பிள்ளைச்சாகல எத்தனை ஆண் பிள்ளை சத்திச்சு அந்த தேசத்துல இருக்கிற இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை அனைத்தையும் கொண்டுட்டான் ஊரே கொந்தளிச்சு போச்சு ஒரே கூப்பாடாயிடுச்சு ராகேல் தன் பிள்ளைகளுக்காக இனசுகிறாள் அலறுகிறாள் ஐயோ என் சந்திதிகளெல்லாம் போயிருச்சேன் நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க போய் ரொம்ப பெருசா எல்லாம் ஒன்றும் சொல்லல ஒரு பத்து நிமிஷம் பேசுனது அவனுடைய வாழ்க்கைய எத்தனை பேருடைய வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு எத்தனை குடும்பம் சந்ததி இல்லாம போயிடுச்சு அதனாலதான் நான் சொல்றேன் வீண் பேச்சு தேவையில்லை காலு இப்படிலாம் நீங்க அட்டன் பண்ணவே அட்டன் பண்ணாதீங்க தேவையில்லை எழுதாவது எடுத்துக்கிட்டு என்னத்தையாவது பேசிக்கிட்டு சம்பந்தம் இல்லாம பேசுறது சிரிக்கிறது அவசியம் இல்லாதது அங்க ஒரு சார் பாரஸ்வாசி தம்பி இருந்திருக்கா இந்த வயசு அறுபத்தி அஞ்சு ஸ்டுடென்ட் அல்ல எதுக்குங்கிற நீ பத்து நிமிஷம் பேசினா போதும் கொஞ்ச நேரம் போய் அரண்மனையில் போய் நான் தீர்க்க தரிசனத்தில் பார்த்தேன் வேதங்களை பார்த்தேன் வானங்களை பார்த்தேன் நட்சத்திரத்தை பார்த்தேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு வெளியே வந்தான் கொண்டு துரோகி எப்படி இருக்கும் இதுக்கு காரணம் என்ன நீ ஏசுட்டு போகாம போனதுனால வந்த விளைவு ஜெயஜீவியு போயிடுங்க ஒருத்தன் பாவியா மாறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் பரிசுத்தமா வாழ்றதுக்கு அஞ்சு வருஷம் காணாது கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி செதுக்கி உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால தெய்வனுடைய செயல்களை நம்ம பார்க்கணும் நீ வந்து கிறிஸ்துவன்னை போகாமக்கம் திரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில பெருமை வந்துடும் கோபக்காரனா மாறிடுவ உன்னுடைய வாழ்க்கையில ஜெய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடுவாய் அதை கேட்ட அவனும் அவனோடு கூட இருந்த எருசுலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில கலக்கம் வந்துடும் குழப்பம் வந்துடும் இருக்கிற சமாதானம் கெட்டு போகும் உனக்கு தூக்கம் வராது சாப்பாடு எடுக்காது நிம்மதியா இருக்க மாட்டேன் உனக்கு ஒரு புத்தி பதிலிச்சு மாதிரி ஆயிடும் எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருப்ப இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமோ அத ஆயிடுமா இதாயிடுமா நம்ம இருப்போமா செத்துருவோமா என்ன பண்ண போறோம் இதை எப்படி செய்ய போறோம் ஒரே கலக்கம் ஏற்படுறோம் கத்திர உனக்கு சமாதானத்தை அறலனும் ஏசுகிறிஸ்து போகும்போது சொல்லிட்டு போனது என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஒரு மனிதனுக்கோ ஒரு ஜனத்துக்கோ நான் சமாதானத்தை அருளினால் அவனை கலங்க பண்ணுகிறவன் யார் நீ கலக்க நீ பறலவங்க போன பறலவங்க போகணுன்னு போயிட்டு ஏறதுட்டு போனா கலங்கி தான் போவேன் உன்னுடைய டார்கெட்டை திருப்பிட்டேன்னா தப்பு பாதையை மாத்திரவே கூடாது பாதை மாறினவர்களால சபையில குழப்பங்கள் தான் இயேசுவண்டை போக வேண்டிதான் இந்த சாஸ்திரிகள் எனக்கு இந்த சாஸ்திரிகளை பத்தி ஆச்சரியமா இருந்துச்சு உலக சரித்திரத்திலையும் சரி பைபிள் சரித்திரத்திலையும் கொஞ்சம் உலக அறிவு வந்துருச்சு கொஞ்சம் தான் அந்த அரண்மனை பார்த்த உடனே அந்த ஸ்டார் போய்கிட்டு இருக்கும் போது உடனே அரண்மனையை நினைச்சுட்டா அப்ப இதுக்கு முன்னால ஆத்த கடந்து வந்துச்சு இதுக்கு முன்னால மழையெல்லாம் கடந்து வந்துச்சு வனாந்திரத்தை கடந்து வந்து அறிவு வரல படிச்சிருக்க இவ் இருக்கு ராஜாவோ பிறந்தே அவங்க கேட்பாங்க உடனே அவன் சாஸ்திரிகளை கூப்பிட்டுட்டு எந்த இடத்துல பிறக்கிறாரு எல்லா கதையும் கேப்பான் அங்க உள்ள லோக்கல்ல உள்ளதான சாஸ்திரிகள் எல்லாரும் சொல்லுவாங்க சொல்லிருக்கு ஆறாம் சனம் அஞ்சா அஞ்சு அதற்கு அவர்கள் யூதையாவில் உள்ளார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது தெரிஞ்சிட்டு தானே வர்றீங்க சொன்னது ஆனா இரண்டாவசனத்தில யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு தான் இவங்க வந்தது அப்ப யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்க தான் பிறப்பாரு பெத்திலகாயமில்ல பெறப்பர் நீ அதுக்குள்ளே எருசிலேம்ல நிப்பாட்டிட்டியவன் வண்டிய ஏரோது பக்கத்தில் போய் நிப்பாட்டிட்டிய அதனால இன்றைக்கு இந்த கூட்டத்தில் உன்னுடைய இலக்கு இயேசு அதை மறந்து இயேசு ஏறோது இடத்துல போனால் நீ பெருமை காரணமாக கனத்தையும் மகிமையும் செலுத்தாதவனாய் இருப்பாய் நீ மிகுந்த கோபம் உள்ளவனாய் காணப்படுவாய் உனக்குள்ளே ஜெய ஜீவி நீ அழிக்கக்கூடியவனாய் இருப்பாய் பயங்கர கலக்கம் பிரச்சனைகள் உனக்குள் வரும் மார்கு எட்டு பதினைந்து ஏரோது உபதேசம் மாறி போகும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று கற்பித்தார் அந்த புளித்த மாவு என்ன ஏரோதின் உபதேசம் புளித்த மாவு கொஞ்சம் புளித்த மாவு என்ன பண்ணும் கொஞ்சம் புளித்தமாக என்ன செய்யும் முழுவதையும் நம்ம லைஃப் கொஞ்சம் வந்துருச்சு எல்லாத்தையும் குழப்பிடுவோம் நீ ஒரு ஆள் சரியில்லாம போன போதும் குடும்பம் டான்ஸ் ஆடு அஞ்சு எட்டு இந்த புளித்தம்மாவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது அதனால் பழைய புளித்தம்மாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல இந்த புளித்தம்மாவனுடைய அர்த்தம் என்ன துர்குணம் பொல்லாப்பு இதுதான் பழைய ஸ்வாவம் அதனால் சொல்லியிருக்கிறது பழைய புலித்தம் மாவு துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அப்ப புலித்தம் மாவுன்னா என்னது நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான நம்முடைய ஜீவித்தில காணப்படுகிறதான ஸ்வாவம் வந்து புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கக்கூடியவர்கள் புளிப்புள்ள அப்பா நமக்கு வேண்டாம் அந்த மாவு இருக்கக்கூடாது புளிப்பில்லாத இந்த சுத்திரி கூட்டத்துக்கு வந்துட்ட பிறகு உனக்குள்ள துர்குணம் பொல்லாப்பு இருக்க கூடாது நமக்குள்ள என்ன வேணும் துப்புரவு உண்மை அதனால நீ ஏறவுத போகாத ஏறவுத போனீன்னா தவறான உபதேசம் உனக்கு போதிக்கப்படும் ஆண்டவர் டெய்லி வந்து அழகா ஒரு உபதேசம் சொல்லிட்டு போவார் ஒன்மேடு உபதேசம் ஆண்டவர் அன்னைக்கு வந்து மணிக்கணக்காக பேசல ஏதன் தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் போவார் இல்லைன்னா சொல்லுவார் என்னது நீ இந்த கனியை புசிக்கும் நாளில் இவர் போயிட்டாரு சர்ப்பம் வந்துச்சு என்ன சொல்லுச்சு நீ புசிக்கும் நாளில் பைபிள் தெரியாத மாதிரிலாம் பார்க்க கூடாது சொல்லுங்க நீ புசிக்கும் நாளில் தேவனை போல மாறுவாய் எது நல்லா இருக்குங்களே மூன்று ஐந்து நீங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அவ்வளவுதான் அம்மாவுக்கு டெய்லி சாவாய் சாவாய் சாவாய்கிற பிரசங்கத்தை விட்டுட்டு யாரா மாற அழகான நம்பி போகாத பரிசுத்த நம்பிப்போம் ஏறது நீ ஏறது போனீங்கன்னா உனக்கு கோபம் வந்துடும் எரிச்சல் வந்துடும் பயங்கரமான ஜெயஜீவிய நஷ்டப்பட்டு போயிரும் உனக்குள்ள பெருமை வந்துடும் உனக்குள்ள புளித்த மாவு தவறான உபதேசங்கள் எல்லாம் உனக்குள்ள வந்துடும் பதினாலு ஆறு அப்படி இருக்கு ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோ வந்து பிறந்த கொண்டாடுவார் நீங்க எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா கரெக்டா கொண்டாடுற எல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறமா பிறந்த நாள் நமக்கு எதுக்கு ஒரு சில நம்மகிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு பிறந்த நாள் ஏன் கேட்கணும் தேவையில்லை நமக்கு இந்த மார்க்கத்தில் எதுவும் தேவையில்லை உனக்கு பிறந்த ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா ஒரு சோதனை பண்ணி அன்னைக்கு ஆண்டவரேன்னு நீ ஏன் வீட்டில் ஜெபிச்சுக்கோ அதுக்கு ஒரு பாஸ்ட்டை போய் ஜெபிக்கணும் கேக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்லாம் தேவையில்லை தேவையா நாங்கள் கொஞ்சம் முற்போக்குவாதி அது தேவையில்ல்தான் என்னுடைய கணிப்பு ஒரு சிலர் அப்படி இல்லை எங்களுக்கு வந்து கட்டாயம் கொஞ்சம் கொண்டாடணும் கத்தர் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துருக்கிறாரு அப்படின்னா ரைட்டு கொண்டாடிக்கோ சோத்திரம் பண்ணிக்கோ அதுக்கு ஒரு கேக்கு அதுக்கு ஒரு இருபத்தெட்டு மெழுகுபர்த்தி அதுக்கு ஒரு நூறு பேரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பார்ட்டி அதுக்கு ஒரு டான்ஸு யாராவது டான்ஸ் தான வச்சா யாராவது டான்ஸ் ஆடு ஆட ஒரு பொண்ணு ஆடலாம் சின்ன பிள்ளை தான் ஆனால் பயங்கரமான சின்ன பிள்ளைவா ஆடி முடித்தவனு இவன் கேட்டான் உனக்கு என்ன வேணும்னு அது நம்ம பிள்ளைகளோ இல்லைவிட்ட உலகத்து பிள்ளைகள்னா என்ன கேட்டிருக்கோம் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டாங்கன்னு இருக்கும் இல்லை கேக் வாங்கிட்டாங்கன்னு இருக்கும் என்னத்தையாவது கேட்டிருக்கோம் அவள் சொன்னால் அந்த ஆவி அவள் அந்த பிள்ளை எப்படி டான்ஸ் ஆடினு அவளை புத்தியை பிசாஸ் மாற்றினான் பாருங்கள் இருங்க நான் எங்கள் அம்மாட்ட போய் கேட்டுவாரே என்ன அம்மா அங்கே உட்காந்துருந்தா இவன் போய் கேட்டான் என்ன வேணும்னு கேட்குறாரு என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்கிறார் என்ன கேட்கணும்னு அவர் டென்ஷன்ல இருந்தா எதுக்கு ஆடினது இவன் பெண் அல்ல ஆடினது தம்பி மகள் ஏறது தம்பி பிலிப்புடைய மகள் தான் டான்ஸ் ஆனது நடந்தது என்ன பிழிப்பு மனைவியை தான் யாரு வச்சிருக்கா சைடா கீப்பரா யாரு வச்சிருக்கா யாராவது வச்சிருக்கான் அப்படின்னு வசனம் இருக்கு ஆட்சியாளரை கூப்பிட்டு நேரடியாவே சொல்லிட்டான் நீ வந்து தப்புப்பா நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் இதை தவறு அதை ஜீரணிக்க முடியாம கேள்வி கேட்கிறியா பெரிய தீர்க்கு தரிசியில் வச்சிருந்தான் இந்த கேப்ல தான் பிறந்த நாள் வருது இங்க டான்ஸ் ஓடுது டான்ஸ் யார் ஆடுறது தம்பியோடைய மக ஆடுறா ஆடி முடிச்சவொடனே அவ கேட்டவொடனே இந்த பொண்ணு நேரம் போய் அவங்க அம்மாட்ட கேட்டா அவ இவ மேல பயங்கர டென்ஷன்ல இருந்தா அவளதான் அவர் சொன்னா நமக்கு வேற பிரைஸ் வேண்டாம் யோவான் ஸ்டாலனுடைய தலை கிடைத்தால் நலமாக இருக்கணும் ஏ அப்பா எவ்வளோ பெரிய பிசாசு அது உங்க அம்மாவை அடித்து துரத்துங்க அப்படிங்குற மாதிரி ஒரு ஆவி கொண்டுட்டானே கொஞ்ச நேரத்தில் ஒரு தாளத்தில் தலையை வச்சு அழகாக கொடுத்து அனுப்புனான் முடிவு ஒரு பரிசுத்தவனுடைய முடிவாக இருந்தது இயேசுக்கே இங்கு ஆணுஸ்தானம் கொடுத்தவனை கொண்டுட்டானுங்க சிறீகளில் பிறந்தவனில் அவனை போல சிறந்தவன் பெரியவன் எவனுமே இல்லை பழையற்பாட்டு காலத்து கடைசி ரத்த சாட்சி அவன் தான் பழையற்பாட்டு காலத்து கடைசி பரிசுத்தானுக்கு ஞானசனம் கொடுக்கறதுக்காகவே பிறந்து வளர்ந்தவன் ஆனா அவனை கொண்டுட்டாள ஒரு பிறந்த டான்ஸ் ஆடி முடிச்சு கடைசியில யாரை காலி பண்ணிட்டா அதுக்குதான் சொல்றான் விசுவாசிகள் ஊழியக்காரங்களை பிறந்த நாள் கொண்டாடுறது பாட்டுங்க அப்படித்தானே சரியா தப்பா எதுக்கு காலேஜில் போகணும் பொண்ணுங்க ஒண்ணு பிறந்த நாள் கொடுக்கணும் அது ஒருத்தன் டேட் எழுதி வச்சுக்குவான் வருஷம் வருஷம் விஷ் பண்ணுவான் என்ன தியாதை அனுப்புவான் அவனை பிடிச்சி அடிக்கணும் இல்ல சண்டைய போடணும் எதுக்கு சொல்லணும் வெளியே தேவையில்லாத பங்குல தேவையில்லை நீயா பிரபகண்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் நிப்பாட்டிங்கன்னா நீங்க பரலவும் போகலாம் அங்க சும்மா இந்தியா எல்லாத்தையும் நமக்கு இந்த உலகத்தின் சரங்காச்சாரங்கள் எந்த சப்ஜெக்ட் இருக்க கூடாது தேவையில்லைன்னு நான் என்னுடைய கணிப்பு பிறந்த நாள் கொண்டாடிதான் கடைசியில் அவன் போயிட்டான் இதே மாதிரி பிறந்த நாள் கொண்டாடிதான் யோபுருடைய பத்து பிள்ளைகளும் ஒரே நாளில் போச்சு குண்டோட போச்சு அவன் அவன் தன் விருந்து வைக்கிற நாளில் இல்லாவிட்ட ஜனன நாளில் பாசிங்க அவரவர் ஒரு டைம் வந்தவொடனே ஒரு விருந்து வச்சிருவாங்க நாலாம் அவன்குமாரிலே தன் தன் வீட்டிலே இருக்கா தன் தன் தனக்கு ஒரு தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் பதினெட்டாசனம் இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்தகோரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குண்டோட கைலாசம் அதே மாதிரி மொத்தமா போயிடுச்சு எல்லாம் அடிவாங்கி விருந்துகள் வேண்டாம் தேவையில்லாத விருந்துகள் வேண்டாம் பரிசுத்திற்கும் விசுவாசத்துக்கும் மாறான பிரமாணத்துக்கும் உபதேசத்துக்கும் மாறான சடங்காச்சாரங்களுக்கு ஒத்து போகிற எந்த விதமான காரியமும் தேவையில்லை நிப்பாட்டு இதெல்லாம் ஏறதனுடைய ஸ்பிரிட்டு தம்பி மனைவி வச்சுக்கிறது தவறான உபதேசத்துக்கு இடம் கொடுக்கிறது பிறந்த நாள் கொண்டாடுறது கலக்கம் அடைகிறது பெருமை பாராட்டுறது மனுஷ கொலைபாதகர்களாக ஆண் பிள்ளைகளெல்லாம் கொள்றவனாக தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனித கொலைபாதகனாக மாறுறது பயங்கர கோபப்படுறது அப்போ சிலர் பனிரெண்டு ஒன்று அக்காலத்திலே ஏறாவது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி சுத்தி சுத்தி கடைசியில் எங்க வந்துட்டா ஏறாவது சபையில உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான் சபையில யாரெல்லாம் நான் அவனுக்கு பிடிக்கலையோ அவனை போட்டு கொலை போடுறது சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது தள்ளி நெல்லுங்கிறது இங்கேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் பகைகள் போட்டு கொடுக்கறது காட்டி கொடுக்கறது சொல்லி கொடுக்கறது கோல் சொல்றது வம்புழுக்கிறது இப்படிலாம் பண்றான் தயவுசெய்து இப்படிப்பட்ட ஆவிகளெல்லாம் நம்ம விடணும் ஒரு காலத்தில் பவுளுக்குள்ள இப்படி ஆவி இருந்துச்சு அப்போஸ்லாம் பவுல் பவுல் ஆகுதுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஆவிகள் அவனுக்கு இருந்ததாக அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் தோறும் நுழைந்து புருஷரையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சபையை பாழாக்கணும் இருந்துச்சு நீ சர்ச்சுக்குள்ள கூடாது நீ பவுல மாறணும்னு நான் சொல்றேன் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோம் ஆண்டுடைய சமூகத்துல நம்ம தாழ்த்துவோம் தெய்வ சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டு கரத்துல கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம் உன்னுடைய இலக்கு இயேசு ஆனால் இப்பொழுது உன்னுடைய இலக்கு யார் ஏறோதுவா இருந்தால் கதாவே நான் அரண்மனைக்குள்ள போனது தப்பு சுவாமி நான் சுகபோக வாழ்க்கைக்கு போனது தப்பு ஆண்டவரே து தப்பு ஆண்டது தப்பு ஆண்ட குழம்பி போனது தப்பு ஆண்ட உறவுகள் ஐக்கியங்கள் ஏற்படுத்தி தவறு ஆண்டவரே என் தேவரீரனை மன்னியும் ஆண்டவரே வீணான பங்கன் வச்சு பணத்தை வீணாக்கினங்க தாவே உபதேசங்களுக்கு இடம் கொடுத்துட்டேங்க என் நிமித்த சபையில அநேகரை நான் வேதனைப்படுத்திட்டேன் சுவாமி விசுவாசிகள் ஊழியக்காரங்களை அனைவரும் காயப்படுத்திட்டேன் தெய்வமே எனக்கு மன்னியும் நான் உண்மை வர விரும்புகிறேன் இனிமேல் நான் எவரோதும் அன்றை இருக்க மாட்டேன் நான் அதிலிருந்து வெளியே வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்றவங்க நான் கண்களை முடிமளங்கால் போட்டு கொஞ்ச நேரம் போராடுவோம் Hallelujah Andure Ribakarabanaka shamdana ira valam tadane dagarabani na mahat tadane daravana Andure Saba ya saba ya saba Andure நாங்கள் வரும் முடியாக வந்தவர்கள் எங்களுக்குள்ள நாங்கள் ஏறது நோக்கி போன சம்பவங்களை நாங்கள் உணர்கிறோம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உணர்கிறோம் தெய்வம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தில் ஒரு மன்னிப்பை தர முடியா ஜபிக்கிறோங்க தாவேயா dora yo ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka ramaka oh my jesus my jesus my jesus my jesus my jesus ramana ka turani an kridi de mina ramaka ramaka ramaka maushada amtu de didi tana ani da amtu de bika ramaka ramaka turani aramana dora Or Or Or Or Or who Or Ok I God Why Ok I நாங்கள் ஏறதொண்டை போய் சேர்ந்து விட கூடாது எல்லாரும் வாய திறந்து கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து நல்லா ஜெபிங்க அந்தவரே நான் உண்மை பார்க்க வந்தவன் ஓ ஏறோதை பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைத்து விட கூடாது எனக்குள்ள இருக்கிற பெருமைகள் மேட்டிமைகள் கனத்தை மகிமை உமக்கு செலுத்தாதது மன்னியும் மாண்டவரே நான் எந்தெந்த இடத்துல மிகுந்த கோபமடைந்தேனோ அதை எனக்கு மன்னியங்கத்தாவே சின்ன சின்ன காரியங்களை கலங்கி நான் போன நேர சூழ்நிலை எனக்கு மன்னி மாண்டவரே அந்தவரே தவறான இடங்களுக்கு நான் போனது தவறு அந்நிய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்தது தவறு அந்தவரே தேவரீர் என்னை மன்னியும் இன்றைய ஜெய ஜீவியத்தை நான் இழந்து போய்விட்ட மன்னியும் கத்தாவே இன்றைக்கு நான் ஏற அரண்மனை விட்டு வெளியே வருகிறேன் மறுபடியும் உமை நோக்கி பயணப்பட எனக்கு உதவி செய்யும் வாயை திறந்து நீங்க ஜபிக்க பொழுது கத்தற்கிருவா தருவார் Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Amen Hallelujah Adore ya Ya rabba -ka rabba kadam kadam kadam amti dana ya rabba rabba lagadra pandure <speaking in foreign> yaa yaa yaa hey god dipidamana mademadepamadiyo mademadepamadiyo adangara <language> valadinani <speaking in foreign> dana mangara binavanamdirani dana gadabanka binani sandrana dana mania pandure yo yo dabari badavari bhani bana எல்லாரும்க்கம் திருப்பங்க தாவை இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவரும் ஏறதின் அரண்மனையில் இருக்க கூடாது கிறிஸ்துவை நோக்கி ஆமா உங்களை எத்தனை பேர் பெருமையினால் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் கனத்தையும் மகிமையும் கத்திற்கு நான் செலுத்தாத இடங்கள் உண்டு என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள் எத்தனை பேருக்கு கடந்த நாட்களில் மிகுந்த கோபத்துக்குரிய காரியங்களில் நாங்கள் நீங்கள் ஈடுபட்டு உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பீர்கள் எத்தனை பேர் சின்ன சின்ன காரியங்களில் கலங்கி போயிருப்பீர்கள் எத்தனை பேர் இடை நாட்களில் அந்நிய உபதேசங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்திருப்பீர்கள் எத்தனை பேர் தவறான உறவை நோக்கி நீங்கள் பயணப்பட்டிருப்பீர்கள் ஓ எத்தனை பேர் உங்களுடைய ஜெய ஜீவியத்தை கடந்த காலங்களில் இழந்திருப்பீர்கள் அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க பார்க்கலாம் ஏதோ கோபம் கலக்கம் ஜெய்ஜீவியத்தை நஷ்டப்படுத்தின இடங்கள் பெருமை பாராட்டின் இடங்கள் கத்தருக்கு மகிமை செலுத்தாத இடங்கள் வெளியே நடத்த போகிறார் மறுபடியும் கத்தர் உன்னை கரத்தை பிடிக்க போகிறார் மறுபடியும் கத்தர் உனக்கு பாதை காட்ட போகிறார் மறுபடியும் கத்தர் உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்ல போகிறார் வா வெளியே வாசுவின் நாமத்தில் வெளியே வந்துவிட இன்றைக்கு உடைய முழங்கால் உன்னை வெளியே கொண்டு வரட்டும் உன்னுடைய இருதய உடைதல் உன்னை வெளியே கொண்டு வரட்டும் ஒரு அந்யவாச இப்ப பேசுறதில்லை இப்ப புல்ல நீ வாய திறந்து உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள தோல்விகளை உணர்ந்து அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது ஒரு அபிஷேகம் வரும் அந்த அபிஷேகம் அந்த பாவத்தை தகைத்துவிடும் அப்படி அழிச்சிடும் கோ கோபப்பட்டன கிருப நஷ்ட வார்த்தை சிதறிட்டது அநேகரை வேதனைப்படுத்திட்டே அநேகருக்கு நான் முள்ளா மாறிட்டேன் சபையில கூட ஒரு சிலர் என் துக்கப்பட்டாங்களே அந்தவரே நீ மன்னி வாயை திறந்து கூக்குற அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் அமேன் மறுபடியும் உனக்கு வழிகாட்ட நட்சத்திரம் யாக்கோவின் நட்சத்திரம் மறுபடியும் உனக்காய் உதிக்கிறது ஒரு Alors...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 Allora alleluia yeah io do do do do do do do do allora my god my god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 சிதி விதி வித மன்னிங்கத்தாவே எனக்குள்ள இருக்கலான் கோவெல்லாம் கட்டுப்படுத்த உதவி செய்யும் ஐயா உதவி செய்யும் ஐயா மன்னிக்கு நம தய பெருத்தவர இறக்கம் காண்பி மாண்டவர இறக்கம் செய்வையா இறக்கம் செய்வயா இறக்கம் செய்வய்யா இறக்கம் செய்வயா என் தேவனே இரக்கம் செய்யும் ஐயா என் தேவனே இரக்கம் செய்யுமையா என் தேவனே இரக்கம் செய்யுமையா என் தேவனே இரக்கம் காட்டுமையா கதமகதமகததமனகததனிஆதமங்கதவதகதரானா சிடிபிடிடிபெலமகதவலகஷனமலகதிரகனவலகதிரபெகனமகலவாசிடமமானியரா அனரே அனரே বিগদাদা বনাগাদি বিগদাদা বগাদাদি বিগদাদা গাদা গাদা বানিয়া জিসুস জিসুস জিসুস জিসুস জিসুস জিসুস জিসুস জিসুস রাবাদি শা রাবাদি শা রাবাদি শা রাবাদি শালামালাকা তুরা দিদার ইবাকারে ভিক্ষারা নি শা রাবালা গরা মে নমানা নরে নরে নরে கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி என மனுஷர்கள் தற்பெயராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்பிடியாதவர்களாயும் நன்றியறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களும் இருப்பார்கள் இப்படி எல்லாம் இருக்கு ஆராய்ந்து அறிகிறோம் ஒவ்வொரு நாளும் இரண்டு ரெண்டு காரியங்களை நாம் சிந்தித்து வருகிறோம் நீங்க வந்தீங்களோ இல்லையோ தெரியாது இன்றைக்கு நீதிமொழிகள் இருபத்தி 23-2 நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை அடுத்து ஒரு அதிகமாக ஜனங்கள் நேசிக்கிற ஒரு தன்மை போஜனம் கடைசி நாட்களில் போஜன பிரியர்கள் எழும்புவார்கள் சாப்பாடு எல்லாருக்கும் தேவை அது கற்றுக்கு தெரியும் ஆனா சாப்பாட்டையே இச்சித்துக்கிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது வாழ்க்கையில் கொண்டு போயிடக்கூடாது வயிற்றுக்குரிய காரியங்களை மட்டும் நம்ம வந்து சிந்திச்சுட்டே போயிடக்கூடாது அங்கே தான் நம்ம தோத்து போயிடுவோம் ஒரு சிலரை குறித்து சொல்லியிருக்கிறது வயிறு தான் அவர்களுக்கு தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த லெவலுக்கு அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது வயிற நமக்கு தேவன் வாசிங்க பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு எப்படி இருக்கும் தேவன்டைய வயிறு அவங்க அவங்களுடைய தேவன் யாரு வயிறு தான் அதான் தமிழ்ல சொல்லுவான் சோறு கண்ட அப்படி இருக்கக்கூடாது இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு சாப்பாட்டை ஜெயிக்கிறவன்தான் பரவ முடியும் பதினெட்டாம் அதிகாரத்தில் பரிசையினுடைய உபவாசம் பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாரத்தில் இரண்டு உபவாசிக்கிறேன் இது லூக்கா பதினெட்டு பன்னிரெண்டுல ஒரு பரிசையனுடைய உபவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தே எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டு தரம் உபவாசம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு தரம் நம்ம சாப்பிடுறோம் தேவைப்பட்ட நாலு அது உங்க சூழ்நிலைய பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து ட்வெண்ட்டி போர்ஸ் ரைஸ் மில் மாதிரி பழக்க வைக்கிறோம் எல்லாமே பிராக்டிஸ்ல தான் வர்றது அப்போ ஒரு விசுவாசி பரிசையனுடைய நீதியை காட்டிலும் அவனுடைய நீதி அதிகமா இராவிட்டால் அவன் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்போ உபவாசம் எடுக்கிறான் எடுக்கணும் சொல்லுங்க ஒரு நாள் மூன்று நேரம் ஒரு வாரத்தில் நீ உபவாசம் எடுக்கணும் இருபத்தொரு நேரம் சாப்பிடணும் இல்லையா அதுல மூணு நேரம் அப்படின்னு என்ன அர்த்தம் தசம பாகம் தான் உபவாசத்துல எப்படி செய்யணும் சாப்பாடு விஷயத்துல நீ என்ன செய்யணும் தசவ பாகம் செலுத்தணும் இருபது நேரம் சாப்பிட்டா ரெண்டு நேரம் ஃபாஸ்டிங் எடுக்கணும் இப்ப இருபத்தி ஒண்ணுக்கு போயிடுச்சு அப்போ ஒரு டைம் அப்படி கட் பண்ணிக்கலாமா குறைஞ்சது எப்படியும் ஒண்ணு மூணு விசை மூணு தரம் ஊக்காரங்களுக்கெல்லாம் பைபிள் ஷெட்டி அன்னைக்கு காலையும் மாலையும் சனிக்கிழமை காலையும் மாலையும் ஞாயிற்றுக்கிழமை காலை இப்படிதான் ட்ரைனிங் சென்டர்ல கொடுக்குறாங்க அஞ்சு டைம் ஏன்னா உங்களுடைய நீதி விசுவாசிகளுடைய நீதியை காட்டிலும் ஊழியக்காரனுடைய நீதி அதிகமாக இறக்க அவன் எங்கே போக மாட்டான் விசுவாசிகளை மூணு நேரம் சாப்பிடாது சாப்பிடாது சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இவனுக்கு நீதி எப்படி இருக்கணும் அதை விட இருக்கணும் விசுவாசிகள் மூணு தரம் ஒன்று உனக்காக மற்றொன்று உன்னுடைய குடும்பத்துக்காக மற்றொன்று உன்னுடைய சபைக்காக நீ எடுக்கணும் இல்ல எனக்கு ரொம்ப வயசாயிப்போச்சு இப்ப சாப்பிடாம இருந்தா அப்படின்னு வருது வரும் இழுக்கும் மயக்கும் தள்ளும் பாருங்க அந்த எண்பத்தி நாலு விதவை எப்படி பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க உபவாசத்திலேயே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இரவும் பகலும்னா நினைக்கிறேன் மத்தியானம் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன் சாயங்காலம் பகல்னா காலையில மத்தியானம் மட்டும் சாப்பிட்டுட்டு எண்பத்தி நாலு அவங்க அழகாக போய்கிட்டே நீ போஜன பிரியனா இருந்தால் உன்னுடைய தொண்டையில் எதவையே கட்டியை வையே சாப்பாட ஜெயிக்கணும் சாப்பாட்டுக்காக எத்தனை வீட்டில் சண்டை தெரியுமா சாப்பாட்டுக்காக எத்தனை வீட விட்டு வெளியே போய் சாப்பிடுறாங்க தெரியுமா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு ஐயோ ஒரு சிலருக்கு அதுல என்ன சாப்பிட முடியாது சாப்பிட முடியாது அத வாங்க சாப்பாடு கிரும்ப போயிடும் என்ன சொல்லுகிறது ஒன்னு குருந்தது வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் வயிற்றையும் அழிச்சிருவாரு போஜனத்தையும் அழிச்சிருவாரு டாக்டர்ட்ட போனா கூட அழகாக சொல்றாரு வியாதி போனா டாக்டர் முதல்ல சொல்றது ஒரு மருந்து கடையில் எழுதி போட்டுருந்தான் உபவாசமே நல்ல மருந்து மருந்து உபவாசமே நல்ல மருந்து வயிற்று கொஞ்சம் காய போடுங்க அதுவும் அந்த குடலு போட்டு எவ்வளவுதான் தடுமாறுது அதுல இல்ல நீங்க உபவாசம் எடுக்கணும் உபவாசம்னா ஒரு நாள்னு சொல்லிட்டு புதன்கிழமை புழுதுசும் சோறு சாப்பிடாம கிடக்கணும் சொல்லல மூணு தரம் அப்படின்னா நீ புதன்கிழமை நைட் எடுத்துக்க சனிக்கிழமை நைட் எடுத்துக்க சண்டே மார்னிங் சாப்பிட ஏன்னா அன்னைக்கு நீ உபவாசத்தோடு வரணும் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனைய வார்த்தையினாலும் பிழைப்பான் அன்னைக்கு தூத்துலதான் நீ சாப்பாடு உனக்கு அதான் சாப்பாடு முடிஞ்சுதா இங்க சாம்பார் கொடுத்தாங்களா நல்லா சாப்பிட்டு வீடு போய் சேர்ந்துரு இந்த சாம்பார் சாப்பாடு சாப்பிடாம நீ காலையில் எழுந்திரிச்சிக்கிட்டு கறிக்கடைக்கு போய்கிட்டு அங்கே போய் ஓடி இதை போய் வாங்கி அதை ரெடி பண்ணி இதை ரெடி பண்ணி பத்தே முக்காலுக்கு இங்கே வந்து பதினொன்னே முக்காலுக்கு வீட்டுக்கு போகிறப்படி ஏன் நாங்கள் இங்கே வெள்ளிக்கிழமையே கத்திரிக்காய்லாம் வாங்கிடுறோம் சனிக்கிழமெல்லாம் அறுத்துட்றோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களுக்கு ரெடி பண்ணிடுறோம் மத்தியானம் முடிஞ்ச உடனே பிளேட் வரைக்கும் கையில் கொடுத்துட்றோம் நீ முடிஞ்ச பிளேட்டை கூட நீ கழுவாம கூட வச்சுட்டு போயிடலாம் கையை மட்டுமாவது கழுவிட்டு போயிடு இவங்க கழுவிடுவாங்க பிளேட் எல்லாம் இதுக்கு நீ டைம் எடுத்துக்கிட்டு காலையிலேயே சாப்பிடணும்னு சொல்லி நீ காலங்காத்தாலே இறங்கி அங்கே போய் ரெடி பண்ணி இதுக்கு மசாலு கசாலு எல்லாம் போட்டு நீ ரெடி பண்ணி கோயிலுக்கு வர்றதையும் லேட் பண்ணி அப்படித்தானே வர தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றியே அதுக்கு பதில இங்க கொடுத்துட்ற சத்துணவு ஒரு நாள் ஆண்டோடைய வீட்டில் சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒண்ணு பாவம் கிடையாது தப்பு கிடையாது ஏதோ கொஞ்சம் சாம்பார் கொடுப்பாங்க அரைக்கரண்டி ஊத்திட்டு டப்பால் அடுத்து ரசத்தை ஊத்திடுவோம் ஆனா நீ வந்து போஜன பிரியனாய் மாறிடாரு போஜனை பிரியனா மாறிட்டீனா அந்த ஆவி ஒன்னைய விடாது உன்னை எழுத்துக்கிட்டே இருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று குடியும்ோஜனப்பிரியனும் திரதான் சாப்பிட்டே கிட்டவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகம் உள்ள புத்திரன் போஜன பிரியனுக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் சாப்பாட்டுக்காக ஒருத்தன் போன அவன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான் என்ன சாலும் சாப்பிடணும் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பழகணும் இதுதான் சாப்பிடுவேன் இதெல்லாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ அதை சோத்திரம் பண்ணி சாப்பிடணும் இப்பெல்லாம் ட்ரைனிங்கில் வந்து நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க கிருமை நாள் இப்போ முந்தி மாதிரி அந்த கண்ணாடி பிளேட்டு கிடையாது இந்த பழைய காலத்து எனாமல் பிளேட்லாம் கிடையாது இப்போ அழகாக எவர் கொடுக்குறாங்க இப்போ அடிக்கடி நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க இப்போ தேவைக்கேற்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க முந்தி அப்படிலாம் கிடையாது ஒரு லிமிட்லேயே தான் எல்லாமே நிற்கும் எங்கள் பிரியலெலாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ நல்ல டீசெண்டாக சாப்பாடு ஹைடக்காகவே வருது ஆனால் அப்போ அப்படி கிடையாது முந்தைய காலங்களில் கஞ்சி கொடுப்பாங்க அதுதான் இருந்துச்சு எங்கள் பிரியலெலாம் தோசை கொடுப்பாங்க கொஞ்சம் சட்னி கொடுப்பாங்க அதை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு அதை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டா சாப்பிடலாம் கொஞ்சம் விட்டுட்டு ஆசைப்பட்டு வீட்டில் சாப்பிட்ட மாதிரி டப்ப டப்பன்னு சட்னியை தொட்டு போ முக்கணும் அரை தோசையில் எதுக்கு களியாயிடும் சட்னி களியாயிடும் அதுக்கு பிறகு கேட்டால் அவன் போகிற வேகத்தில் சும்மா சட்ட சட்டை சட்டன்னு வச்சுட்டு போயிட்டு அடுத்து சட்னி அப்படின்னா ஸ்தோத்ரா அப்படின்னானா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் எலும்பிட்டுன்னு அர்த்தம் போடிகிட்டுன்னு எலும்ப முடியாதே அரை தோசையில் வண்டி வயிறு காயும் அதனால திருப்பி இந்த டம்ளாவில் உள்ள தண்ணியில் முக்கி மூக்கி மூக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் ஏன்னா வயிறுன்னு செஞ்சாங்கணும் டியூட்டி இருக்குது அடுத்த பிறகு உடைத்தல் அப்படிமா போய் நிக்க விர குடைக்கிறது அதனால ரொம்ப உஷாரிய பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான் எங்க காலத்துல அந்த தோசைக்கு வச்சிருக்காங்க பேர் என்னது அது இங்க எழுத்த அங்க போக பிச்சு எல்லாம் வராது சாதாரணமா நீ சாப்பிட்டு கூடாது அவ்வளவுதான் நானூறு பேருக்கு செய்வாங்க அவங்களை போய் நம்ம சொல்ல முடியாது அங்கே அவங்களுக்கு இந்த லிமிட்டு தான் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த இதுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு கிச்சனை காலி பண்ணால் அடுத்த கிச்சன் வரும் இப்படி சும்மா கிச்சன் மாதிரி மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் வேக தூசை தோசையை சுட்டு என்ன அது அரிசியோ கோதுமையோ எண்ணெயத்தையோ போட்டு மிக்ஸ் ஆகி ரவகு எல்லாம் வரும் அதை இழுத்தா இவன் இழுப்பான் அவன் இழுப்பான் இழுத்துக்க வேண்டிதான் இழுத்துட்டு அதை முக்கிய முக்கிய சாப்பிடுவான் இந்த மார்க்கெட்டு போகிறவன் கொஞ்சம் கொஞ்சம் டியூட்டியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன கிடைக்கும் கொஞ்சம் வசதியாக கிடைக்கும் மிச்சம் மீதியெலாம் இப்படிலாம் இருக்கும் காலையில் இந்த காஃபி காலம் மோதுவானுங்க பாருங்கள் எங்கள் செட்டில் அடையாரில் நாங்கள் ட்ரெயினிங் எயிட்டி ஃபோர் காலையில் காஃபி வரும் ட்ரெயில அஞ்சு மணி ஸ்தோத்திர ஜம்மா உடனே கொஞ்சம் நேரம் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு எல்லோரும் அங்கே கரெக்டாக இருப்பாங்க பாச ஜான்பால் ரூம் ஒன்று இருக்குது ஒரு படிக்கடியில் ஒரு குட்டி ரூம் இவ்வளோதான் இருக்கும் அந்த படி ஏற்றம் அடுத்த படி இப்படி ஏறுது இப்படி ஏறுறதுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே போகணும் இந்த இப்படி ஏறுறதுல கீழே கட்டில் அந்த வாசலில் தான் அந்த காஃபிலாம் வரும் காஃபி எல்லாம் டம்ப்ளாரில் வரும் டீ கட்டில வரும் ஏன்னா காஃபி ரேட் கூடது டீன்னுதே இந்த டம்ப்ளாரில் வர்றது ஒரு ட்ரே மட்டும்தான் வரும் இங்கே நாற்பத்தஞ்சு பேர் இருப்பா அங்கே பன்னெண்டு தான் வரும் மற்றெல்லாம் டீ குடிச்சுக்கணும் அந்த ட்ரே வரும்போதே எல்லாம் ரெடியாக நிற்பாங்க அந்த டம்ளார் தூக்கிறதுக்கு பாவம் நானும் அதில் இருந்தேன் எல்லோரும் இருப்போம் ஒரு சிலர்லாம் டீ குடித்தா போதும்ட்டு பேசாமல் நிற்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்பான் அதுக்கப்புறம் எல்லோரும் குடிச்சுட்டு மிச்சின்னா அது பாட்டு குடிச்சுட்டேன் பாட்டுக்கு ஆறு மணிக்கு எங்கே இருக்கணும் ஆறு மணிக்கு ஜபத்தில் உட்காரணும் இங்கே பாச சத்யநேசன் ஒருத்தர் இருந்தார் கடலில் உள்ள வாத்தியார் அவர் அவர் ஸ்கூலில் டீச்சர் ஆறு மணிக்கு உட்காந்துருக்கானா இல்லையான்னு பின்னால் உட்காந்து அட்டனன்ஸ் போட்டுட்டு இருப்பார் இவரை பார்த்துட்டாலே அவன் அங்கிருந்து மாடியில இருந்து குறிச்சிருவான் ஏன்னா எங்க வந்து நான் சொல்றது ஜோக் இல்ல இரும்பு எப்படின்னு தெரியல உக்காந்துருவான் இப்படி ஆறு மணிக்குள்ள நீ வந்தியா இல்லையா ஒரு பைல் கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த பைல வாரம் வாரங்க நாங்க நிரப்பணும் நாலு மணி சப்போம் போனாயா எத்தனை போனாய் ஓகே மணி ஜபம் நிமிடத்துக்கு போனாய் பொண்ணு பத்து மணி உபவாசம் இந்த வாரத்தில் உள்ள உபவாசம் எடுத்தாயா பைபிள் படித்தாயா என்ன வெளிப்படுத்தல் கிடைத்தது அதை எழுதி கொண்டு வா பத்து மணி ஜபம் போனாயா லாங்குவேஜ் கிளாஸ் போனாயா ஈவினிங் ஜபம் போனாயா டியூட்டி மந்த்லி டியூட்டி செய்தாயா வீக்லி டியூட்டி செய்தாயா தின வேலை செய்தாயா மந்த்லி டியூட்டினா பாத்ரூம் கழுவுறதா இருக்கும் பாத்ரூம் கையில கொடுத்த அந்த மாதம் முழுசா மந்த்லி ட்யூட்டி அவனுக்கு டைம் இருக்கும் என்ன செய்யணும் வீக்லி டியூட்டினா பாய் போட்டுறது கூட்டங்களுக்கு என்ன வேலை செஞ்சாலும் வந்து பாய் போட்டு லுக்கிங் ஆஃப்ட்ரஸ் கட்டிங் அது இதுன்னு போட்டு சுற்றி விட்டுருவாங்க இந்த மூணையும் நீ செய்தாயா பத்து மணி ஜபத்துக்கு போனாயா நைட்டு பத்துல பதினோரு மணியிலிருந்து காலை நாலு மணி ஜபம் வரைக்கும் இருந்த பிரேயர் செயின் போனாயா அப்படி போகவிட்டால் காரணம் என்ன இதெல்லாம் எழுதி ஞ் கிழமை காலையில் ஏழு மணிக்கு எங்களுக்கு ஒரு அசம்பிளி உண்டு ஒன்பது மணிக்கு சர்வீஸ்க்கு முன்னால் நம்ம பெரிய பாஸர் தான் வந்து உட்காருவார் அவர் தானே ட்ரைனிங் வந்து உட்காருவார் அவ்வளவு ஃபைலும் போகும் எனக்கு ஏ டுவெண்டி ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தணும் எல்லா ஃபைலும் அங்கே போய் அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் சரியான ஜபம் அதுக்கு பிறகுதான் குளிச்சு பிறப்பிட்டு எங்கெல்லாம் எல்லோரும் வரணும் சர்வீஸ் வரணும் இப்போ இரும்புல இருக்கா அப்படியே தெரியல இருக்கா பண்ணும் கிடையாது தொலை இல்லாம துணிஞ்சு வரலாம் பிரச்சனையே இல்ல இந்த எழுதி கொடுத்ததும் பாச சத்தியநேசம் கரெக்டா இருக்கான்னு ஒரு டேலி பண்ணுவாங்க போய் சொல்றானா ஏமாத்துறானா ஜபத்துக்கு போயிட்டான்னு சொல்லி எல்லாம் கிளியர் பண்ணி ரிசல்ட் வரும் இதுல கண்டினியூவா பிரச்சனை பண்ணிட்டான் தம்பி உங்களுக்கு இரண்டு நாள் உபவாசம் கிடையாது பயங்கர சொல்றேன் அவங்க ஊழியர்காரங்களோ விசுவாசியம் எங்க போயிடும் அது பிரதமர் ரூல்ஸ் காசு கிடைச்சா டக்குன்னு பிரதேசிங் ஏன்ட்ட வந்து வாங்கிட்டு வந்து கைய காட்டிட்டு நான் ஒதுக்கிட்டேன் அது பெரிய சிக்கலா மாட்டி அவன் மாட்டி நான் மாட்டி வந்தவன் எல்லாம் மாட்டி வாங்கிட்டு வந்தவன்லாம் மாட்டி மார்க்கெட்டிங் எல்லாம் சிக்கி மொத்தம் என்கொரியில் போய் உட்கார்ந்தோம் நான் சொல்லிட்டேன் அந்த வந்து கொடுத்தான் நான் இன்னொருத்தனை கை கட்டிட்டேன் அப்படின்னேன் அதில் நான் தப்பி வெளியே போயிட்டேன் வாங்கிட்டு வந்தவன் எல்லாருக்கும் ஃபாஸ்டிங் போட்டு சரியான டைம் சாப்பாடு அந்த பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ கொடுத்துட்டாங்க நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க போஜனத்தை ஜெயிச்சவங்களாம் எத்தனை பேர் இருக்கீங்க ஜெயிச்சிட்டீங்களா சாப்பாடை ஜெயிச்சிட்டிங்களா இருக்க முடியுமா வீட்டில் அப்போ தான் வீட்டில் கண்டையம் வராத நீங்க சாப்பாடு பிரதர்ஸ் பண்ண மாட்டாங்க அரசாளு அடிமை அடிமை நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் போஜனத்தினால் திருப்தியான அவனுக்கு பேரு பைபிள் சொல்லுகிறது என்னது அவன் மூடன் எப்படி ஒரு சில சொல்றோம் அதெல்லாம் சொல்லுகிறது கத்திரதான் என்ன செய்யணும் தின்ட்டு அடையக்கூடாது பதிமூன்று ஒன்பது பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு முயற்சி செய்கிறவர்கள் பலம் இருக்கவில் நீ முயற்சி எடுக்க வேண்டாம் ஜபத்தில் முயற்சி எடு ஆண்டவரை என்னை நீர் குணமாக்கும் பலப்படுத்த சொல்லு ஆண்டுடைய சமூகத்தை தேடு போஜன பிரியன் தொண்டையில் நீ கத்தியே வைக்கணும்னு சொல்லியிருக்கு இன்னைக்கு நம்மளை எத்தனை பேர் போஜனத்தை ஜெயிச்சிருக்கிறோம் சின்ன வயசுலே அப்படி ஒரு பிராக்டிஸ் கொண்டு வரணும் உபவாசம் உபவாசம்னா உபவாசம் தான் அது ஒரு ஃபங்க்ஷன்னே உபவாசத்தை நினைச்சுக்கூடாது இன்னொரு நாளுக்கு மாத்திடக்கூடாது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னோடனே சோத்திர சோத்திரம் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமை போய் வந்து மாட்டிங்கச்சேன் நான் செவ்வாய்க்கிழமை தான் பாஸ்டிங் ஓகே அண்டவரையும் நான் அப்படின்னு நீ மாத்தவே கூடாது வச்சா கூட நீ சாப்பிடக்கூடாது கத்திரம் பச்சத்துல செய்வாரு நிப்பாரு உபவாசம் நீ கொஞ்சம் ஒரு ஒரு தரம் எடுத்தாலும் உருப்படியாடு இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்னு குருந்தியர் எட்டு எட்டை பார்க்கும் பொழுது போஜனம் உகந்தவர்களாய் மாற்றாது உகந்தவர்களாக்க மாட்டாது மாட்டாது சாப்பாட்டுல ஜெயம் இல்லன்னா நீ தேவனுக்கு உகந்தவனாய் மாற மாட்ட உபவாசம் எடுக்கணும் அன்னைக்குதான் நீ உபவாசம் என்னைக்கு எடுக்கணும் இப்ப நீங்க பாருங்க ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அவசரமா ஒரு பிரயாணம் வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்துக்குள்ள இதை முடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சாப்பாட்டை பத்தி என்ன வராது யாராவது சோதை கொடுங்க டூட் வேலையை பாட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் ஃபாஸ்டிங்னு நீ சொல்லிட்டேன்னா ஏழு மணிக்கெல்லாம் பசிக்கும் ஆறு மணிக்கு காலையில் காலையில் பத்து மணிக்கு சாப்பிட மாட்டேன்னா நீ ஃபாஸ்டிங் போட்டிருக்க ஆனால் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே தலையிருக்கு இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நாக்கெல்லாம் வறண்டு போடுற மாதிரி இருக்கும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் நார்மலாகவே நீ பத்து மணிக்கு தான் சாப்பிட்ற ஆள் ஆனால் பத்து மணிக்கு உபவாசன்னு நீ சொல்லிப்டியா அதனால தான் நான் வச்சேன் ஃபாஸ்டிங் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் போடு வா காலையில் தண்ணி குடிக்கக்கூடாது காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிக்கக்கூடாது நம்ம ஆளுங்கள்லாம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் குடிக்கிற ஆள்லாம் இருக்கான் காலையில் எந்திரிச்ச உடனே அப்படி குடிச்சுட்டா அன்றைக்கு ஃபுல்லாக நல்லா இருக்கும் நான் சொன்னால் நீ ஒன்றுமே குடிக்கக்கூடாது தண்ணியே குடிக்காமல் ஃபாஸ்டிங் மற்ற பன்னெண்டு மணிக்கு நான் ஜபத்தை முடிப்பேன் அதுக்கு பிறகு தான் நீ போய் என்ன செய்யணும் தண்ணி குடிக்கணும் வச்சன ஜனங்க வந்தாங்களே காலை எந்திரிச்ச உடனே மவுத் வாஷ் பண்ணுவான் கிளம்பி நேரம் எங்கே வந்துடுவான் காலைல ஜபத்து காலை ஒன்றுமே குடிக்கக்கூடாது தேவசமூத்தில மோசை புசியாமலும் புசியாமலும் இரண்டு பழம் தின் அப்படியா மோசை புசியாமலும் எப்படி இருந்தார் குடியாமலும் இருந்தார் குடியாமலும் இருந்தார் வாசிங்க ரெண்டு பேரையும் வாசிங்க மோசையும் வாசிங்க வாசிங்க ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்ல எத்தனை நாள் ஆசைங்க இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாக இருந்தார் மற்ற நாலு ரெண்டில் அப்படி இருக்குது ம் புசியாமலும் குடியாமலும் யார் இருந்தா மோச அப்படி இல்லையோ யாத்திராகாமல் முப்பது நாலு இருபத்தெட்டு ஆ 34-28 என் பையன் டெல்லிக்கு போயிருக்கான் என்ன விஷயம் தனிமையா இருந்து உபாச ஜப இருக்கணும்னு போயிருக்கான் கத்தர் அவனோட சில வார்த்தைகள் இடைபெடணும் அவனோடு அதனால் போயிருக்கான் சரி என்ன பண்ண போயிருக்கான் நாற்பது நாள் உபவாசம் நாற்பது நாள் உபவாசம்னா சுத்தமாக உபவாசமான இல்லை இல்லை காலையில் ஒரு ஏதாவது ஒரு ஜூஸ் குடிப்பாப்பில் நைட்டில் ஒரு சூடாக ஒரு பால் இல்லைனா காஃபி குடிப்பாப்பில் நாற்பது நாள் வாலிப பையன் ரெண்டே ரெண்டு ட்ரிங்க்ஸ் ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று நைட்டில் ஒன்று அதை விட முடிஞ்சிது நாற்பது நாள் இருக்கிறான் நம்ம சைடில் உள்ள பையன்தான் இப்படியும் பிள்ளைங்க கத்தருக்காக நம்ம வாலி பிள்ளைங்களை சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க வெளியே போய் சாப்பிட்டு வந்துருவான் வீட்டுல அங்க போய் ஜெயிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவான் சாப்பாட ஜெயிக்கணும் போஜனம் உன்னை தேவனுக்கு உகந்தவனாய் மாற்ற முடியாது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது போஜனத்தை ஜெயிக்கணும் ஏசு ஜெயித்தாரு நாப்பது நாள் உபவாசம் முடிஞ்சிருச்சு இப்ப கல்லை கொண்டு வந்து அப்பமா சாப்பிடணுங்க அப்பவும் உபவாசம் நீடிக்கப்பட்டது தேவனாகிய கத்தரை பரீட்சை வராதிருப்பாயாக ஆண்டவர் எவ்வளவு அருமையா பேசுறாரு நமக்கு உபவாசம் எடுக்க முடியுதா எடுக்கணுங்க அப்பப்ப உபவாசம் போடணும் ஆண்டோடைய பாதத்தில் போய் விழணும் டைம் கிடைச்சதா என்ற எத்தனையோ ஜவுளி ஜெயிப்பாங்க ஒரு சகோதரி அடிக்கடி அவர் வந்து பதினஞ்சு நாள் வேலை பதினஞ்சு நாள் லீவு ஆயில் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறார் அதனால் இந்த சகோதரி தனியாக தான் இருக்கும் இதுக்கு டைம் கிடைச்சதுன்னா ஒரு ஜவம் பண்ண சொல்லும் நான் இன்றைக்கி நைட்டு ஜபிக்கிறேன் உபவாசம் எடுத்து ஜபிக்க போகிறேன்னு சரியாக அவங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் உபவாசம் போட்டு கத்தடி சமூகத்தில் பார்த்தத்தில் விழுந்து கிடக்கிறேன் நமக்கு அப்படி ப்ராக்டிஸ் இருக்கா போஜனத்தை ஜெயிச்சுட்டிங்களா தோத்துட்டிங்களா அடுத்ததாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழு அடுத்த பிரியன்பிரியன் தரித்திரன் ஆவான் அடுத்த ஒரு பிரியன் வாழ்க்கை சிற்றின்பம் இன்பங்கள் சிற்றின்பிரியன் என்ன செய்வான் தரித்திரன் ஆவான் இன்னைக்கு உள்ள சின்ன சின்ன காரியங்கள்ல நம்முடைய அது பெரிய இன்பம் பேரின்பம் கிடையாது என்னது சிற்றின்பம் சின்ன விஷயங்கள் சந்தோஷப்பட்டுவாங்க ஒரு நாள் கொஞ்ச நேரம் என்ன எப்பவுமே கொஞ்ச நேரம் என்னது சிற்றின்பம் இது குறித்து பேதரி பேசும்பொழுது என்ன பேசுறாருமூன்று என்ன பேசுகிறார் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் உங்களோட விருந்து தங்கள் வஞ்சனை ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள் ஒரே ஒரு தான் ஆனா அதை ரொம்ப இன்பமாய் எண்ணுகிறது பூச்சிகள் இவங்கெல்லாம் யாரு விட்டில் பூச்சிகள் அந்த வெளிச்சத்தை பார்த்தவொடனே போய் கொஞ்சம் சேர்த்துரும் பொடி போடுவது ஒரு நாள் ஹேண்ட் போடுவது ஒரு நாள் தண்ணி அடிக்கிறது சினிமா பாக்கிறது ஒரு நாள் பாவம் செய்கிறது அதே ஒரு நாள் வாழ்வை அவர்கள் என்ன செய்யறார்கள் இன்பம் என்று எண்ணி மறுபடி வாசி இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று வாழ்கிறவர்கள் நமக்கு உல்லாசம் இந்த உலகத்தில் இல்லையே உல்லாசம் பரவாயில்ல நமக்கு அதனால ஒரு நாள் வாழ்வு தீனாள் வருஷ கணக்கா டூர் போயிட்டு வரல சுத்திட்டு வரல எத்தனை நாள் சுத்தினா ஒரு சில பிள்ளைகள் கூட சொல்லும் ஒன் டே தான் டேடி ஒரு டூ அவர் தான் டேடி ஒே போதும் செத்து போறதுக்கும் சரியசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை ஏவியனான ஒரு நாள் தான் போன நைட்டு வீட்டுக்கு வரல தேடி பார்த்தா யார் வீட்டில உட்கார்ந்து இருந்தா சீகமுடைய இருந்தா நடந்தீனால் மேல் பச்சுதலா இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் இவன் மனசுக்கு இன்பமா பேசினான ஒரே நாள் போச்சு மொத்தமாக கவுந்து அந்த ஊரையே கொண்டு தீ வச்சு கொளுத்திட்டான் சிமியும் எப்படி அந்த தங்கச்சியை விபச்சாரி மாதிரி வெட்டி கொன்னுட்டானு தப்பு யாரு இதுல பெரிய பியூட்டி என்னன்னா இந்த முற்பிதாக்கள் எல்லாம் சேட்ட படிச்சவங்க தப்பு செஞ்சவன விட்டுருவானுங்க தாவிதா அம்ன தப்பு பண்ணா ஒழு அப்ச கொல்ல மாட்டான் இதே மாதிரி தப்பு செஞ்சது தீனாது அவளை யாக்கோப ஒண்ணுமே பண்ணல ஏன்னா ஒத்தைக்கு ஒரே யாரை பிடிச்சு சபிச்சுட்டான் சிமியோனையும் லேவியும் பட்டயம் உன்னுடைய என்ன கொடுமையின் கருவிகள் உக்கரமான உன் கோபம் சபிக்க கிடக்கிறது தோட்டு தவணை ரெண்டு பேரையும் வழி பண்ணிட்டு போயிட்டான் அடி சரியாக அடிக்க வேண்டிய ஆள் யாரு அடிபட வேண்டிய ஆள் யாரு டயனா தீனால தான் போட்டு சாத்தணும் ஒரு நாள் டூர் கிளம்பி கடைசியில் எல்லாத்தையும் நடு ரோட்டில் விட்டுட்டு வாழ்க்கையை கெடுத்துட்டு கேவல போட்டு வந்து சேர்ந்துட்டு ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்ற எண்ணி அவன் பேசினானா கொஞ்ச நேரம் பேசினானா அவன் கருப்பா சோப்பான்னு தெரியாது எந்த ஊரு என்ன அவன் என்ன அவனுடைய மார்க்கம் என்ன அவனுடைய மார்க்கம் என்ன ஒண்ணுமே தெரியாது போய் கவுந்து விழுந்து இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு சமுதாயம் போகுது சரி சபையும் போகுதே அதான கேவலமா இருக்கு உலகத்து மனுஷன் போகலாம் இப்படி சபையில பல தீனாக்கள் உண்டு பல சீக மீன் புத்திரர்கள் உண்டு அவன் வந்து இன்பமாய் பேசினானா மனதுக்கு இன்பமாய் பேசினானா இவன் அங்கேயே வீட்டுல உட்காந்துக்கிட்டாலான் இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க கூட இருந்தவன் பன்னெண்டு பேர் இருக்கான போயிட்டான் எல்லாம் உருவாட தானே இருக்கிறா எல்லாத்தின் தீக்கு போட்டு கிளம்பிடுச்சு பாத்தீங்களா இதெல்லாம் சிற்றின்பங்கள் விட்டில் பூச்சிகள் அப்பப்ப போய் எங்கேயாவது கவுந்து விழுந்து அழிஞ்சு போறது பிரி ஒது என்னவென்றால் உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் இன்பத்தை அனுபவி என்றேன் இதோ இதுவும் மாயிருக்கிறது இன்பத்தை அனுபவி என்றேன் இதுவும் மாயை நமக்கு ஒரு சிலருக்கு தண்ணி அடிக்கிறது இன்பம் சிகரெட் பிடிக்கிறது ஒரு சிலர் இந்த கான்சப்திக்கு ஒதுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான் அப்பாதேல யாராவது கூப்பிட்டா கூட அவனுக்கு ஒன்றும் புரியாது இப்படிலாம் கேஸ் இருக்கு பாயில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே எங்கே உட்காந்துருக்கனே தெரியாது இப்படிலாம் இருக்கான் நமக்கு இப்படி சிற்றின் மங்களில் மூலிகை இருக்கீங்களா ஒரு பிள்ளை இங்கே கூட வேலைக்கு கூட வந்தா கன்வென்ஷன் வேலைக்கு அவளை அதுக்கு முன்னால் ஒரு இடத்துல பார்த்தேன் ஒரு நான் ஒரு யூத்து ஒரு கன்வென்ஷனில் யூத் மீட்டிங் நடத்தினேன் ஒரு சென்டர்ல அவன் அந்த மீட்டிங்ல இருந்தா அவன் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி சும்மா வந்தா என்னன்னு கடை எப்படி காத்து கொடுத்த கத்துற உனக்கு அபிஷேகம் கொடுத்தாரான்னு எல்லாம் கொடுத்தாரு இந்த கையை வந்து இந்த செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கு அதை நிறுத்ததுக்கு எதாவது பவர் கொடுத்தா நல்லா இருக்கும் செல்லை தூரத்துக்கு போடு கையில் வச்சுக்கிட்டே இருந்தா நோண்டிக்கிட்டே தான் இருக்கும் செல்ல விடுதல இல்லையா இப்போ ஜபம் எங்க போயிடுச்சு எதுக்கு போய் இப்ப ஜபிக்க வேண்டியிருக்கு கையெல்லாம் பிரேக் பண்ணி அஞ்சு வரலயும் அப்படி சிமிருவாத மாதிரி நிப்பாட்டா கரெக்ட் ஆயிருமா ஆப்ரேட் ஆகாதுல தப்பு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு இன்பங்கள் கிடையாது பரலகம் மட்டும்தான் நமக்கு என்னது இன்பமான ஒரு இடம் சிற்றின்பம் ஒரு வாழ்வை அதுல போயிடாதீங்க ஒரு சிலருக்கு தூக்கம் தான் சிற்றின்பம் இறமைய முப்பத்தி ஒண்ணு இருபத்தி அவர்களுக்கு நித்திரை இன்பம் படத்தே கிடப்பாங்க ஒரு சிலருக்கு கம்ப்யூட்டர் தான் இன்பம் மனைவியை பத்தி தேவையில்லை குடும்பத்தை பத்தி தேவையில்லை எப்ப பார்த்தாலும் கம்ப்யூட்டர் நோண்டிக்கிட்டே இருப்பான் ரூம் பூட்டிக்கிறது போய் பிள்ளைங்க பையங்க நெட்டு சேட்டு நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து பழைய ஆள் போல்றதுக்கு பட்டிக்காட்டுக்காரன் போல்றதுக்கு இவனை கொண்டு வந்து மதுரில் விட்டாங்க இதையே பேசிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னா உங்க அறிவு சொல்லும் ஆனால் ஆன்மீகம் சொல்லும் இதுதான் கரெக்டுன்னு எல்லா வீடுகள்லேயும் இப்போ பிரச்சனை அன்னைக்கு ஒரு அம்மா வந்தாங்க அவங்க சிஎஸ்ஐ புருஷ அந்த பிள்ளைய கொண்டு வந்துட்டு சொந்த தாய் அந்த பிள்ளைய இதெல்லாம் சாகணும்னு ஜவம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க யார் முன்னாலையே அந்த பிள்ளை முன்னாலையே இது இதை போய் என் வயிற்றில் வந்து பிறந்துச்சு பாரு அப்படிங்குறது மேக்கப் மேக்கப் மேக்கப் எழுபத்தி மணி நேரம் மேக்கப் அவங்க சொல்கிறாங்க மாசம்பளம் பத்து பிசா கொடுத்தா சோறு போடுறோம் அது ரெடியா நிக்குது மகளும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் இதுல நடுவில் அவர் உட்கார்ந்துட்டு நீ சுமார் இல்ல நான் ஒருத்தன் சேர் போட்டு நான் ஒருத்தன் உட்காந்து எனக்கு அப்படி ஒரு சான்ஸ் ஒரு பிள்ளை பண்றா அப்படி அப்படியே கழுத்து பிடிச்சிருக்க ரூம்லயே புதைச்சிருவேன் மரியாதையா பாவத்தை விடுறியா இல்லையான்னு சும்மா இல்ல பரிசுத்தோடு நம்ம தெய்வீகத்தோடு விளையாடக் கூடாது அது கொஞ்ச நேரம் இன்பம் குடும்ப பேருக்கு சப பேருக்குழுத்து பேச அவங்க கூட அமைதி உட்கார்ந்து இருந்தா பகுத்தறிவு இருக்கணும் ஒருத்தன் பேசுறான் ஒரு வாலிவ பொண்ணோடு வாலிவ பையன் பேசுறான் அப்படின்னா அவன் எந்த ஆவியில பேசுறான் உனக்கு என்ன இருக்கணும் ஒரு கல்யாணம் ஆகாத ஆளோ பேசுறான் அறிவு இருக்குறான் எப்படி பேசுறான் எதுக்கு பேசுறா இவையா இவையா பேசுற எல்லாத்தையும் பகு தெரிவினும் அதெல்லாம் தெரியாம நீங்கள் பாட்டுக்கு இருக்கக்கூடாது காரத்தை நாக்கில் வச்ச உடனே ஏறுது உனக்கு காரம்னு தெரியுதா இனிப்பட்டிக்கு வச்ச உடனே நல்லா இன்ட்ரெஸ்டா இனிப்புன்னு உனக்கு தெரியுதா துவர்ப்பு வச்ச ஐயோ இது என்ன இப்படி துவக்குது அப்படின்னு சொல்ல தெரியுதா புளிப்ப சாப்பிட்ட புளிக்குதுன்னு சொல்ல தெரியுதுல அதே மாதிரி ஆவியில பகுத்தறியணும் யார் ஒன்ட்ட எதுக்கு பேசுறான்னு ஏன் பின்னாலேயே வரான் ஏன் அடிக்கடி வீட்டுக்கு வரான் ஏன் நீ அங்கே போற எதுக்கு அவனை உள்ள விட்ட அவன் சும்மா சும்மா வந்து தோத்திரம் பண்றான் போகும் என்ன காரணத்துக்கு வந்துடக்கூடாது சிற்றின்ப பிரியர்களாக மாறக்கூடாது சிற்றின்ப பிரியன் எப்படி மாறிடுவான் போயிருவான் மாயில சிக்கிடுவான் ஒரு நாள் அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்றமும் தரித்து அணுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் முடிவு என்ன செத்து போய் பாதாளத்துக்கு போயிட்டான் சிற்றின்போது பாதாளத்துக்கு கொண்டு போய்டும் விடுத சிற்றின்பத்தை நிறுத்து ஒரு நாள் வாழ்க்கை ஒரு நாள் பேச்சு ஒரு நாள் டூரு ஒரு நாள் கெட் டுகெதர் ஒரு நாள் விளையாட்டு எல்லாத்தையும் நிப்பாட்டு சிற்றின்ப பிரியன் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களுடைய விருந்துகளில் அன்பின் கரைகள் அன்பின் விருந்துகளில் கரைகளாகி ஒரு நாள் தாங்க தாவிதான் அது கடைசி வரைக்கும் அந்த பைபிள் எழுதி வச்சாச்ச கொஞ்ச நேரம் நீ பாவம் செஞ்ச மாதிரி இருக்கும் வாடி தோற்றுவ ரம்சனின்பம் உடைய கேட்ட பிரசங்கத்தை உனக்கு வேலை செய்ய விடாம தடுக்கிற சக்தி லூக்கா எட்டு பதினான்கு உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் உனக்குள்ள என்ன செய்யாதே வேலை செய்யாது பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சிற்றின்பங்களுக்குரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்க அனுமதிக்க கூடாது பரிசுத்தமா வை அவசியமில்லாத பையங்க பொண்ணுங்க அவசியம் இல்லாத நண்பர்கள் அவசியம் இல்லாத சொந்தக்காரர்கள் அவசியம் இல்லாத சபையார் யாரும் அவசியம் இல்லாத ஊழியர்கள் யாருமே அவசியம் இல்லைங்கிற பட்சத்துல எங்க வரக்கூடாது உங்க வீட்டுக்கு வரக்கூடாது அவசியம் இல்லைன்னா தேவையில்லை தேவையான நேரத்துல ஊழியக்காரன் வந்தா போதும் தேவையான நேரத்தில் நண்பர்கள் வந்தா போதும் தேவையான நேரத்துல சொந்தக்காரன் வந்தா போதும் அப்படி நீங்க வச்சுக்கணும் உங்க வீட பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வாலிப பையங்க பிள்ளைங்க வைச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் தமிழ்ல சொல்லுவான் நெருப்ப வயிற்றுல கட்டிட்டு விச்சுத்திர கேசன் ரொம்ப கவனமா இருக்கணும் சின்ன பிள்ளைதான் பெரிய பிள்ளைதான் நீ பாக்காத இப்ப உள்ள க உலகம் வித்தியாசமானது நீ ஒருவேளை தெய்வீகமான சிந்தையில இருப்ப வந்து போறவன் சிந்தையை பாரு அவசியம் இல்லாம உங்க கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுத்தூரத்து சொந்தங்கள் நெருங்கின சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில அந்தவன் சாப்பாடு போடு உம் சாப்பாடு போடுவேன் ரொம்ப அவசியம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ரோட்டில் அடிப்பி விடு வீட்டுக்கெல்லாம் என் கூப்பிட்டு அவசியம் இல்லை அப்படி ஒரு பிராக்டிஸ் நீங்க பண்ணக்கூடாது நோட்டு கொடுக்க வந்தேன் புக்கு கொடுக்க வந்தேன் எதுக்கு புக் ஏன் கொடுக்கணும் அவசியம் இல்லாமல் வரணும் போகணும் நான் சொல்றதுல உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எவ்வளவோ இருக்கு சபை விட்டு போனவங்க இருக்காங்க ஊர் மாதிரி போனவங்க இருக்காங்க டிரான்ஸ்பர் வாங்கிட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க தான் பிள்ளைகளை காப்பாற்றணும் எனக்கு தெரியுமே நானே பண்ணிருக்கேன் நானே பண்ணிருக்கேன் ஒரு வீட்டில் போய் சொன்னேன் இப்படி ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதா கேள்விப்படுறேன் அப்படின்னு அவங்க அந்த அந்த புருஷன் வந்து வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்போ நான் போய் சொன்னேன் இப்படி நான் வந்து ஒரு செய்தி கேள்விப்படுறேன் பரீட்சை முடிஞ்ச உடனே இந்த பிள்ளை எஸ்கேப் ஆகுறதாக கேள்விப்படுறேன் அது உண்மை ரொம்ப கவனமாக உங்க பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு உடனே அவங்க ஆடி போயிட்டாங்க அது உண்மை ரொம்ப பயந்துட்டாங்க அப்போ அவங்க என்ன பண்ணலான்னு தெரியலன்னு உடனே வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணாங்க நா சும்மா அப்படி கிராஸ் பண்ணி வண்டி நிப்பாட்டிட்டு விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியக்கூடாது வந்துட்டேன் நான் ஃபேத்தம் வந்த உடனே அவங்க வீட்டில இருந்து போன் எங்கள் வீட்டுக்கார்ட கேட்டேன் பிரதர் என்ன சொல்றாரோ அதை செய்யலாம் ரைட் என்ட சொன்னாங்க நான் சொன்ன உடனே இன்னைக்கு வீட காலி பண்ணிடுறியா இல்லை வீட்டில் வீடு இருக்கட்டும் வாடகை வீடு பிள்ளைகளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணிருவியா காலி பண்ணிடுறோம் போ படி பண்ணி பாட்டு ஊர் போய் சேரும் ஓடிடு ஓடிடு ஜீவன் தப்ப எங்க ஓடிடு சோதா விட்டே எஸ்கேப் ஆகிடும் அன்னைக்கு போனதுனால தான் தப்பிக்கப்பட்டுச்சு இப்ப வேற ஒருத்தனை கல்யாணம் கேட்டிட்டு இருக்கிறா என்னையே முறைப்பா இப்ப நல்ல பிள்ளைதான் உங்களாலதான் என் வாழ்க்கைய போச்சு என்னால தான் போச்சா கேவலப்பட்ட நான் பட்டிருப்பாடு இப்படி எல்லாம் இருக்கு சித்தின்பம் இவங்கெல்லாம் நல்லா ஆவில் நிரம்புவாங்க குறிப்பாங்க நீங்க நம்பிடாதீங்க இங்க தெற்காசன் சொல்லுவாங்க நம்பிடாதீங்க என்ன செய்யுது நெருக்கும் வெளிய போன உடனே டக்குன்னு செல்லெடுப்பான் விளைய கிளம்பி போயிட்டு இருப்பான் வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் முள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு வசனத்தை நெருக்கிட்டதுனால அவர்கள் வசனத்தின்படி வாழ மாட்டான் சரி இன்றைக்கு போஜன பிரியன் அடுத்து என்னது சிற்றின்பிரியன் எல்லாருங்களை மூடுவான் நமக்கு இன்னொரு முப்பது நிமிடம் இருக்கு அதுக்குள்ள ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க இன்னைக்கு ரெண்டு விதத்தில் நம்ம சுத்தி அரித்திருக்கிறோம் ஒன்று ஏற இடம் கொடுத்தது மற்றொன்று போஜன பிரியன் சிற்றின்பிரியன் இந்த வசனங்களை வைத்தும் ஆவியானவர் உங்களுக்கு உங்களை பரிசுத்தமாக்கும் முடியாக உங்களோடு இடைபெடுகிற விதங்களை குறித்தும் உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட அறிக்கை உண்டாகிறதோ அந்த அறிக்கையை தேவனுடைய சன்னிதானத்தில் இப்பொழுது நாம் ஏறெடுக்கலாம் கொஞ்ச நேரம் கல்களை மூடிய எல்லாரும் ஒழுங்கால் படிட்டு அந்தவரே இப்படிப்பட்ட ஸ்வாவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரம் என்று தேவனுடைய சன்னிதானத்தில் மன்றாடுவோம் டைம் பிரயோஜனப்படுத்து கத்தனை நோக்கி பார்ப்போம் இந்த ஐந்தாவது கூட்டத்திலும் கத்தனமே பரிசுத்தமாக்கும் முடியாக அவர் கிரி செய்து கொண்டிருக்கிறார் எப்படியாயினும் நீ தன்னைப் போல மாற வேண்டும் தனக்கு உரியவனாய் மாற வேண்டும் தன்னுடைய சாயலை நீ பெற்றுக் வேண்டும் அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார் கொஞ்ச நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வாயை திறந்து கத்தாவே நான் போஜனை பிரியனாக இருந்து விட்டேன் சுவாமி என்னுடைய உபவாசத்தை எத்தனையோ தரம் நான் மீறிவிட்டேன் காவே உபவாச நேரங்களை நான் புசித்து குடித்து நேரத்தை வீணாக்கிட்டேன் சுவாமி எத்தனையோ உபவாசத்தை நான் உடைச்சிட்டேங்க தாவே நான் உண்மை இல்லாமல் போயிட்டேங்க அதெல்லாம் எனக்கு மண்ணியும் காவே வாயை திறந்து அது ஒன்றும் தப்பு இல்லையே ஹலலோ யா ஹலலோயா ஹலலோயா ஒரு நாள் வாழ்க்கைக்காக ஒரு நாள் ஒரு நாள் என்று சொல்லியே என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் சுவாமி என்னை தேவரேர் என்னை மன்னிய மாண்டவரே அதுலோயா நான் உண்மை நோக்கி வந்த பாதையில் பாதை மாறி அரண்மனைக்குள்ளே போய் ஏரோதுவின் ஸ்வாவங்களினால் நான் பாதிக்கப்பட்டு விட்டேனு கத்தாவே நான் கோபம் உள்ளவனாக மூர்க்கம் ஓ ஜெய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துகிறவனாக கலங்குகிறவனாக அந்தவரை அந்நிய உபதேசங்களுக்கு இடம் கொடுக்கிறவனாக நான் மாறிப்போனேன் என் நிமித்த சபையில் அநேகர் வேதனை தேவரீர் என்னை மன்னியும் வயத்திறந்து சொல்லுங்க கத்தர் உன்னை மன்னிக்க தயவு பெருத்தவராயிருக்கிறார் और हालेलुया हालेलुया फ्रीजिन हिसा गा रे फिर हे दा नाम मई करबी दा पार्टी स्टाइल अलीमानी आ रही का वाला मां करावा ओ जीसा जीसा जीसा जीसा जीसा सदा दा दा दा दा दा குறைகளை மன்னியும் பலவினங்களை மன்னியும் புத்தினங்களை மன்னிக்கணுமே கத்தாவை அறிக்கை செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் கத்தர் கருவை உள்ள தேவன் ரத்தத்தினால கழுவி மன்னித்து அகத்தி போன உபவாசத்தில் உள்ள குறைவுகளை மன்னிக்கணுமே கத்தாவே ஒரு நாளுக்காக கருவை இழந்து போனது பரிசுத்தம் இழந்து போனது ஜபம் இழந்து போனது ஒரு நாள் ஒரு நாள் என்று சொல்லி கத்தாவே எத்தனையோ ஜபங்கள் நஷ்டமாகிவிட்டதே சுவாமி எத்தனையோ உபவாசங்கள் நஷ்டம் ிவிட்டது எத்தனையோ தெய்வீமான கிரியைகள் ஊழியர்கள் நஷ்டப்பட்டு போய்விட்டது ஒரு நாளுக்காக தெய்வீகத்தில் சூழ்நிலைகள் உண்டு மண்ணி மண்ணி மண்ணி மண்ணி மண்ணி மண்ணியும்